வணக்கம் நேயர்களி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த குமார் இன்று ஜனவரி மாதம் முதல் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தொண்ணூறு ஐரோப்பிய நாடுகளில் பயன்படுத்தக்கூடியதான உலகின் முதலாவது பயணிகள் காசோலை லண்டனில் விற்பனைக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு கிரேட் பிரிட்டன்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 67 ஏழாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் ஒகாயோவின் சின்சினாட்டி நகருக்கும் கென்டகியின் கொவிங்டன் நகருக்கும் இடையில் ஜான் ஏ தொங்கு பாலம் திறக்கப்பட்டது இதுவே உலகின் அதி அதிநீளமான தொங்கு பாலமாகும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையில்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 1993 தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு செக்கோஸ்லவாக்கியா மற்றும் செக்கோஸ்லாவாக்கியா நாடு செக் குடியரசு ஸ்லோவாக் குடியரசு என இரு நாடுகளாக பிரிந்தது 1995 தொள்ளாயிரத்தி ஆண்டு உலக வணிக அமைப்பு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு யூரோ நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம்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 பிம்பங்களும் இடம்பெற்றன அதே ஆண்டு நவம்பர் 21 ஒன்று அன்று பன்னாட்டு வானவியல் ஒன்றியம் இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் என்ற திட்டத்தினை அறிவித்தது இந்த பன்னாட்டு வானவியல் ஆண்டு கொண்டாட்டத்தில் உலகின் 130க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றன விண்வெளியில் அடுத்த நிகழ்வாக ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு புதிய குருங்கோல் ஒன்று கியூசெபி பியாசி எனும் இத்தாலிய வானவியலாளரால் கண்டுபிடிக்கப்பட்டது அன்னாலில் சூரிய மண்டலத்தின் எட்டாவது கோல் என்றே கருதப்பட்ட இந்த கோல் குறித்த அறிவிப்பு ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஜனவரி 24 நாலு அன்று அறிவிக்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சத்யேந்திரநாத் போஸ் இந்திய கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி ராகவன் தமிழ் திரைப்பட நாடக நடிகர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு வித்யா பாலன் இந்திய நடிகை ஆண்டு அலோக் கபாலி வங்காளதேச கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சி தாமோதரம் பிள்ளை தமிழ் பதிப்பு துறையின் முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் இந்திய அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிரேஸ் ஹாப்பர் அமெரிக்க நிரலாளர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தியாகராஜா மகேஸ்வரன் இலங்கை தமிழ் அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் கிரிகோரியன் நாள் காட்டிப்படி இன்று புத்தாண்டு நாள் மற்றும் கியூபா ஹெய்தி சூடான் கேமரூன் ப்ரூனை செக் குடியரசு ஸ்லோவாக்கியா தைவான் ஆகிய நாடுகளின் விடுதலை கத்தோலிக்க திருச்சபை மருவப்படி உலக அமைதி நாள் உலக குடும்ப நாள் என்று அமெரிக்காவில் குவான்சா கடைசி நாள் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை